ஸ்ரீதிணாந்திரம் டைபாயனம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கமா வ மாதமே மேவச்ச சாாா் டமேவிரவிணம் மேவம் மம ஓம் நமோவிதாம்பிராயம்ஷிபோ மஹோ நமோ குருப்பலவரானயாணச்சுத்தோ பலமிந்திரிச்சம்மதம் மாஹம்மரா மாமா நோத் அனராக்கணமரா அது தமன उपरिषत्सु, संतु, संतु, ओम நிரயுமாயி சன் மயி சன் ஓம் கேனோபுதல் ண்டம் அஞ்சாவது मंत्र எதுவாச்சு யின வாங்குகிரம் விதி நேதம் எதிதமுன் இ கரணமாகிய இந்திரியங்களெல்லாம் எவ்வ எதனால் வியாபாரம் பண்ணுகிறது எதனுடைய சாநித்தியத்தினால் எதனுடைய அனுகிரகத்தினால் விவகாரம் பண்ணுகிறது அவனுடைய கேள்வி பிரம்ம அஸ்திவா நவா அஸ்திச்சே தஸ்ய ஸ்வரூபம் கிம் பிரம்மம் இருக்கிறதா இல்லையா அதான் அதனுடைய மறைமுகமான கேள்வி பிரம்மம் இருக்கிறதா இல்லையா தானால் அதனுடைய ஸ்வரூபம் என்ன பிரம்மம் இருக்கிறது அது நீதான் நீதான் இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் எல்லாவற்றுக்கும் அனுகிரகம் பண்ணிக்கொண்டிருக்கிறாய் இந்த விஷயத்தைத்தான் நமது பெரியோர்களெல்லாம் தெரிந்து கொண்டு ஷரீராதிகளில் அபிமானத்தை நன்றாக நீக்கிவிட்டு இங்கேயே மோட்சமடைந்தார்கள் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்ரோத்தாதி ஆத்மாவம் பரித்தஜ் அமத்து லோகாத்து மம அகம்பாத் அஸ்மத்து லோகாத்து ந மம அகம்பாத் யான் எனது என்பவைகளிலிருந்து விடுபட்டு இங்கேயே முக்தி அடைந்தார்கள் அமிர்தி இங்கே இகைவயிர்ஜி சர் எஷாம் சாமியே ஸிதம் மனஞ்சாம ஏஷாம் மனஹா சாமியே ஸ்திதம் சமமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனிடத்தில் யாருடைய மனசு இருக்கிறதோ அவர்கள் இங்கேயே படைப்பை வென்றுவிட்டார்கள் இகைவ தைஹி சர்க்கஹா ஜிதா நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம யார்ட்டையும் ஒரு தோஷமும் கிடையவே கிடையாது தோஷமெல்லாம் உபாதியில் தான் இருக்குது சைத்தன்யத்தில் ஆத்மாவில் ஒரு தோஷமும் கிடையாது எல்லோருமே வாஸ்தவமாக சைத்தன்ய ஸ்வரூபம் இது புரிஞ்சுவிடுச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை தோஷத்தை தோஷமாக பார்ப்போமே தவிர தோஷத்தை பில்டப் பண்ண மாட்டோம் தோஷத்தை தோஷமாக பார்ப்போம் தோஷத்து மேலே நிறைய பில்டப் பண்ணுறது இருக்கு இல்லையா இதனால் அந்த இது இது இது அப்படின்னு சொல்லி இல்லாத பொருளாதான் சேர்த்து விடும் அதுதான் நேத்தகி சொன்னார் நல்லா இருந்தது அன்பு இருக்கிற இடத்துல கருத்து வேறுபாடு இல்லை அன்பு இருக்கிற இடத்துல கருத்து வேறுபாடுகள் இல்லை கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இடத்தில் அன்பு இல்லை அவ்வளோதான் கருத்து வேறுபாடு இருக்கும் இடத்தில் அன்பு இல்லைன்னு சொன்னார் ஒரு டால்ஸ்டாய் சொன்னார்னு சொன்னார் எப்படியோ விஷயம் வந்து பார்த்தோமான கவனித்து பார்த்தா புரிய தான் செய்கிறது அதுக்கு ஒரு ஜானம் வேண்டி இருக்கேன் அந்த அன்பு வரணும்னா அதுக்கு ஒரு ஜானம் வேண்டியிருக்கு அது அந்த பிரம்மனை பற்றின ஜானம் பூர்ணமாக தான் பரிபூர்ண அன்பு வருகிறது இல்லைன்னா வர்றது இல்லை இருக்கட்டும் சங்கராச்சாரியனுடைய வியாக்கியானத்தைலாம் நேற்றுக்கு படித்தேன் ராத்திரி அத்தியுதமாக இருக்குது இந்த இது அதாவது ந சக்ஷுர் கச்சதி ந கச்சதி நோ மன வித்மோ ந விஜானிமஹைதனுஷிஷியாத் அந்த மந்திரத்துக்கும் அன்னதேவ தத்விதித்தா தசோ அவிதித்தா ததி அப்படிங்கிற மந்திரத்துக்கும் சங்கராச்சாரியர் கொடுக்குற சம்பந்தம் அந்த சம்பந்த வியாக்கியானம் அதுவும் அப்புறம் அந்த மந்திரத்துக்கு பண்ணுற வியாக்கியானம் ரொம்ப அழகாக இருக்குது நான் அதெல்லாம் மந்திரத்தை தாண்டி வந்துவிட்டேன் அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கல பாஷ்ய கிளாஸ் எடுக்கிறதாக நம்ம ஐடியா இல்லை பொதுவாக மேலோட்டமாக சொல்கிறது நம்முடைய தாத்பரியம் இப்போ அந்த பாஷ்யம் அதி ரமணீயமாக அத்தியுதமாக இருக்கிறது அந்த வாக்கியங்கள் எல்லாம் படிக்கிற போது அது ரொம்ப படித்தா அப்படியே தூங்குறது கூட கஷ்டமாக இருக்குது தூங்கணுமான்னு தோன்று அவ்வளோ நல்லாயிருக்கு போய்ட்டு போட்டோம் அப்போ இந்த அன்ன தேவ தத்தை இப்போ பார்த்த மந்திரம் இந்த அதாவது இங்கேயே அந்த கேள்விக்கு பதிலை வரிசையாக பார்த்துடுவோம் அது ஒரு தடவை மனசில் பதிய வச்சுவிடும் சிஷ்யனுடைய கேள்வி கவு தேவோ யுனக்தி கவுதேவோயுனக்தி அது வந்து அவர் சொல்லிவிட்டார் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் டு சக்ஷுஷு சக்ஷுஷா சக்ஷுஷு சக்ஷுஷ் சக்ஷு அது வரைக்கும் அது வந்து சக்ஷுக்கு அதாவது கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காது மூக்குக்கு மூக்கு நாக்குக்கு நாக்கு அப்படின்னு சொல்லி அது இருக்குது கண்ணுக்கு கண்ணாக காதுக்கு காதாக மூக்குக்கு மூக்காக பிராணனுக்குப் பிராணாக எப்படியோ வச்சுக்கோ நாக்குக்கு நாக்காக வாக்குக்கு வாக்காக மனசுக்கு மனசாக ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் உன்னை தவிர யாரும் கிடையாது அந்த நீயே பிரம்மம் இதுதான் தாத்பரியம் உன்னை வந்து வாக்காலேயோ மனசாலேயோ காதால் உன்னை நீ வந்து தெரிஞ்சிக்க முடியாது காதுனால் நீ உலகத்தை தெரிஞ்சுக்கலாமே தவிர உலகம் உன்ன தெரிஞ்சிக்காது உன் காதும் உன்னை தெரிஞ்சிக்காது உன் நாக்கோ மூக்கோ தோலோ என்ன எதுவும் உன்ன தெரிஞ்சிக்காது நீதான் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கிற நீ பரமார்த்த வஸ்து சர்வத்தையும் தெரிஞ்சு நீ பரமார்த்த வஸ்து இந்த ஸ்லோகம் என்ன அகமஸ்மிசதாபாமி கதாச்சி அஹம் அப்பிரிய அத்தம் நதம் பிரம்ம சர்வ் சர்வகாரணம் அத்வைதமகந்தம் முதல் ஸ்லோகமே தான் அஹம் அஸ்மி சதா பாமி நான் எப் இருக்கேன் இருக்கேங்கிறது எனக்கு எப்போ விளங்குகிறது கதாச்சித் அஹம் ந அப்பிரிய எனக்கு எம்பேரில் ஒரு நாளும் அப்பிரியம் கிடையாது ஆனந்தஸ்வரூப அத்த அஹம் கதம் நிரம பமிரவே நான் எப்படி பிரம்மமாக இருக்க முடியாது அப்படி கேட்குறார் நான் பிரம்மந்தான் அழுத்தமாக சொல்கிறார் சர்வ் சர்வகாரணம் பிரம்ம அத்த கதம் நவாமி அப்போ என்னென்னா சத்து சித்து ஆனந்த மயி வர்த்தே மயி ந அகமேவத்து சித்து ஆனந்த நானே சதாஹும் சித்தாஹும் அஹமஸ்மி சத்து அஹம் அஹமஸ் சதாமி சதாமி சித் கதாச்சி அஹம் ந அப்பிரியா ஆனந்த சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் நான் இருக்கிறதுனால சத்து சித் ஆனந்தம் தானே பிரம்மனு சொல்லியிருக்கு சத்யம் ஜானம் அனந்தம் பிரம்மா அப்படி சொல்லியிருக்கிற பொழுது கதம் அஹம் நம்ம நான் சர்வ் சர்வாரணம் பிரம்மா கதம் அஹம் ந அப்படி கேளு அகமஸ்மி சதாபாமி கதாச்சின் நாஹம பிரியா அத்தோஹம் ந கதம் பிரம்ம சர்வஜம் சர்வகாரணம் அந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா ஞாபகம் வரும் புஸ்தகம் வேறு இருக்குது ஆகையினால தெரிஞ்சு விடும் அப்போ வாக்கோ மனசோ ஒன்று தெரிஞ்சுக்க முடியாது உலகம் நம்மளை தெரிஞ்சுக்கல நாம் தான் உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம் உலகம் வந்து என்ன பாரு நான் சொல்கிறது நம்ம தான் உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம் உடம்பை நம்ம தான் தெரிஞ்சுக்கிறோம் உடம்பு நம்மளை பாருன்னு சொல்கிறது இல்லை உடம்பையும் மனசையும் புத்தியையும் நாம் அறிகிறோம் அவைகள் நம்மை அறியாது எங்கிட்டருந்து இரவல் வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இது பண்ணிகிட்டுருக்கு இந்த வேலை நான் இந்த விவேகம் பண்ணாததுனால அதோடு சேர்ந்து மாட்டின்னு இருக்கேன் இந்த விவேகம் பண்ணின் பண்ணினா நான் வந்து அதோடு இப்படி சேருவேன் எனக்கும் மனசுக்கு உள்ள சம்பந்தத்தை நான் விவேகம் பண்ணி புரிஞ்சுன்னுட்டேன்னா மனசோடு நான் எப்படி சேருவேன் மனசை தர்மத்தில் ஒழுங்காக வச்சுட்டு நான் மனசு என் சொன்னபடி கேட்கணும்னு வச்சிருப்பேன் அவ்வளவுதான் அப்படியே தான் விஷயம் அதாவது தர்மசாஸ்திரம் மனசை வசப்படுத்துறது வேதாந்த சாஸ்திரம் மனசை புறமாக்கிடுறது தர்மசாஸ்திரம் மனசை வசப்படுத்துறது தர்மத்தை தர்மசாஸ்திரம் தர்மானுஷ்டானம் மனதை வசப்படுத்துகிறது மனதை ஒழுங்குபடுத்துகிறது மனதை நெறிப்படுத்துகிறது மனதை என்னெல்லாமோ நல்ல பண்புகள் உடையதாக தீட்டிவிடுறது மனநலத்தை கொடுப்பது தர்மம் மனநலத்தை கொடுப்பது தர்மம் மனதோடு வைத்திருக்கும் பற்றை நீக்குவது ஞானம் மனதோடு வைத்திருக்கும் பற்றை நீக்குவது ஞானம் மனதிற்கு மனதின் நம் நம்ம வச்சுருக்கோமே ஏன் மனசு அப்படின்னு ஒரு பற்று இருக்குது நமக்கு ஏன் வீடு அப்படிங்கிற மாதிரி ஏன் மனசு அப்படின்னு ஒரு பற்று இருக்குது நமக்கு அந்த பற்றை நீக்கிறதுக்கு அதனால தானே ப்ராப்ளமே ஏன் மனசு என் மனசு என் மனசு இப்படி இருக்குது என் மனசை சரி பண்ணணும் எத்தனை நூறு வருஷம் சரி பண்ணாலும் அது அப்படி தான் இருக்கும் எத்தனை தடவை சரி பண்ணாலும் அதோட ஸ்வரூபம் கொஞ்சம் காட்டிகின்றே தான் இருக்கும் அது சும்மா இருக்காது சார்ந்ததின் வண்ணமாவது மனம் அது எங்கே இருக்கோ அதை பொறுத்து இருக்குது ரொம்ப வருஷம் பழகினாத்தான் வந்து தர்மத்திலே ஊறுது நிற்கும் இல்லாட்டி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் லௌகீகத்தில் நுழைஞ்சதுன்னா மாட்டிக்குது மனதை ஒழுங்குபடுத்தி மனதை அழிக்க வேண்டும் அறிவால் அழிக்க வேண்டும் கைவல்லி நவநீதனால் ஞாபகம் வச்சுக்கணும் மனதை ஒழுங்குபடுத்தி மெய்யறிவால் மனதை அழிக்க வேண்டும் அழிக்கிறதுனா என்ன அர்த்தம் நிஜமாக இல்லை அரூபநாசம் இல்லை ஸ்வரூபநாசம்னு சொல்லி கைவல்லிய நவநீதத்தில் படிச்சிருக்கோம் மனோநாசம் ஸ்வரூபநாசம் என்றும் அரூபநாசம் என்றும் இருவகையாக வகுத்துரைப்பார் ஜீவன் முக்தியில் ஸ்வரூபநாசமாகும் விதேக முக்தியில் அரூபநாசமாகும் மனசு உள்ளாமையே போகிறதுங்கிறது என்னென்னா சுசுக்தியில் தற்காலிக அரூப்ப லயா அரூப்ப லயா சமாதி எடுத்தாலும் பழையபடியும் வந்துடும் சொரூபம் அரு சேர்ந்து வந்துடும் ஆனால் ஆத் பிரம்மாத்மக்க ஞானேன ஸ்வரூபநாசகா அப்புறம் விதேக முக்தியில் அரூபநாசமும் ஆயிடுது எதுக்கு சொல்கிறேன் வாக்கு எல்லாம் வந்து என்ன தெரிஞ்சிக்க முடியாது நான் தான் வாக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் ஆகையினால் நான் தெரிஞ்ச விஷயங்களுக்கும் தெரியாத விஷயங்களுக்கும் அப்பாற்பட்ட தெரிந்ததையும் தெரியாததையும் தெரிந்து கொண்டிருக்கின்றவன் ஆக தெரிந்ததையும் தெரியாததையும் தெரிந்து கொண்டிருக்கிறவன் மனசுக்கு தெரிஞ்சது தெரியாததுன்னு இருக்குது என்ன எனக்கு நல்லா தெரியும் அகங்கிறது எனக்கு ஸ்பஷ்டம் ஆனால் வந்து விஷயங்களில் வந்து அஜானமும் ஞானமும் இருந்துன்னு இருக்குது விஷய அஜானம் விஷய ஞானம் இருக்குது எத்தனையோ விஷயத்தை பற்றின ஞானம் இருக்குது எத்தனையோ விஷயத்தை பற்றின அஜானமும் இருக்குது விஷய ஞானமும் விஷய அஜானமும் நிறைய இருக்குது எல்லா விஷய ஞானமும் எவனுக்கும் வராது ஈஸ்வரனை தவிர அவரோ நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார் அவர் ஒரு ஒரு அபூர்வமான ஒரு வஸ்துவாக இருக்கார் அது வேற விஷயம் அப்புறம் ஆரம்பித்தா அது இன்னொரு டாபிக் போயிடும் ஆகையினால் சர்வஜனாக அதாவது இதிலிருந்து பார்த்தோம் ஈஸ்வரனுக்கும் சர்வஜத்வம் இருக்குது அவருக்கு அஜ்யானம் இல்லை அவருக்கு பூர்ண ஜானம் இருக்குது நமக்கு அந்தக்கர விஷயம் சொல்கிறேன் விஷயத்தை பற்றின அஜானம் விஷயத்தை பற்றின ஜானம் நமக்கு இருக்குது விஷயத்தை பற்றின அஜ்யானம் ஈஸ்வரனுக்கு கிடையாது ஈஸ்வரனுக்கு விஷய ஜானம் பூர்ணமாக இருக்குது நமக்கு விஷய ஜானம் பூர்ணமாக இல்லை இல்லையா நமக்குன்னு சொல்கிறத காட்டும் நம்ம அந்த கரணத்துக்கு நம்ம அந்த கரணத்துக்கு விஷய ஜானம் பூர்ணமாக கிடையாது ஈஸ்வரனுடைய அந்தகரணத்துக்கு பூர்ண ஜான விஷய ஜானம் பூர்ணமாக இருக்குது இது நன்னா புரிஞ்சுக்கோ ஆத்மஜானம் நமக்கும் இருக்குது ஈஸ்வரனுக்கும் இருக்குது ஆத்மஜானம் ரெண்டு பேருக்கு இருக்குது ரெண்டு பேருக்கு இருக்குன்னு நினைத்தேன் நமக்கு ஆத்ம ஜானம் வேதாந்தம் படித்த பிறகு நமக்கு வருது வேதாந்தம் படிக்காமலேயே எப்போதுமே அவருக்கு ஆத்மஜானம் இருக்குது ஈஸ்வரனுக்கு ஆத்ம ஜியானம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்கிறது ஈஸ்வரனுக்கு தன்னை பத்தின ஞானம் உண்டா இல்லையான்னு கேட்டால் ஈஸ்வரனுக்கு தன்னை பற்றின ஜானம் உண்டு நமக்கு தன்னை பத்தின ஞானம் இருந்தும் இல்லாமல் இருக்குது நான்கிறது இருக்குது நான் இருக்கிறேங்கிற ஞானமும் இருக்குது இருக்கிறதையே தானே சாஸ்திரம் காட்டி அதனால தானே சாஸ்திர தர்ப்பணம்னு சொன்னேன் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் காட்டி தர்றதே தவிர இல்லாத ஒன்றை நமக்கு காட்டி தர்றது இல்லை ஏற்கனவே இருக்கிறது தப்பாக புரிஞ்சுன் இருக்கும் அதை சரியாக புரிய வைக்கிறது இந்த தப்பாக புரிஞ்சுக்கிறது சரியாக புரிஞ்சுக்கிறதுங்கிற ப்ராப்ளம் ஈஸ்வரனுக்கு கிடையாது ஜீவனுக்கு இருக்குது ஆனால் சரியாக புரிஞ்சுன்னுட்டா தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறது சரியாக புரிஞ்சுருக்கிறத பற்றி கவலை நமக்கு போயிடுறது இல்லையா அது போயிடுறதே தப்பாக புரிஞ்சிக்கல சரியாக புரிஞ்சு நட்டேன்னு அதுக்கப்புறம் எனக்கு மனசோடு இருக்கிற அபிமானமும் எனக்கு போய்டுறது என்னுடைய மனசில் இருக்கிற அபிமானத்தை என்னுடைய மனசு மேலே நான் வச்சிருக்கிற அபிமானத்தை நீக்கிற போது ஈஸ்வரனுடைய அந்தக்கரணத்தையும் நான் நீக்கிட்டேன்னா விஷயஜானம் எவனுக்கு வேணும் விஷய ஜானத்தினால ஈஸ்வரனுக்கு என்ன ஈஸ்வரனும் கூட விஷய ஜானத்தினால சுகமாக இல்லை ஈஸ்வரனும் ஆத்மஜானத்தினால்தான் சுகமாக இருக்க சுகஸ்வரூபமாக இருக்க ஆக நான் வந்து விஷய ஜானத்தினால் எப்படி சுகம் அடைய முடியும் ஆக நானும் சுகமாக தான் இருக்கேன் ஈஸ்வரனும் சுகமாக தான் இருக்கார் காரணம் ஆத்ம ஜானத்தினால் அதுக்கப்புறம் ஈஸ்வரத்துவமோ ஜீவத்துவமோ என்னத்துக்கு அப்படின்னு வேதாந்திகள் கேட்கிறார்கள் ஆக ஈஸ்வரத்துவம் ஜீவத்வம்லாம் இந்த விஷயம் புரிஞ்சாச்சுன்னா ஈஸ்வரத்வம் ஜீவத்வம் டோட்டாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டி ரெண்டுமே தேவையில்லை சமஷ்டியாவது எஷ்டியாவது அத்வைதத்தில் ஏது சமஷ்டி வஷ்டி இருக்கிறது ஒன்றுன்னா அதில் என்ன ஒன்று கூட்டம் அப்படி இப்படி சொல்கிறது அதெல்லாம் வந்து பொருந்தாது அதனால் சூ நதி வாக்கு நிதி ந மன ந விஜானீமோ எதைத்ததனுஷிஷ்யத் அந்நேவ தத் விதித்த தசோ அவிதித்ததி இது சுமபூர்வா ஏனஸ்தாஜச்சுரே என்று சொன்னவர் அப்புறம் சொன்னார் வாக்குனால் எது எது வாக்கினால் எதை அறிந்து கொள்ள முடியாதோ வாக்கு எதனால் எல்லாவற்றையும் அறிகிறதோ அப்படின்னு சொல்கிறதன் மூலம் ஒரு மெசேஜ் நமக்கு புரியணுமா வேண்டாமா இல்லையா அது புரிஞ்சு கொடுத்துனா ஆத்மா புரிஞ்சாச்சு அப்புறம் புரியலேன்னு சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை வாக்கு எதனால் எது வாசா அனபியுதித்தம் எதனை வாக்கானது விளக்க முடியாதோ எதனிடத்தில் வாக்கு செல்லாதோ எதனால் வாக்கு எங்கும் செல்லுகிறதோ அப்படின்னு சொல்லணும் எதனிடத்தில் வாக்கு செல்லாதோ எதனால் வாக்கு எல்லா இடத்திலும் செல்லுகிறதோ என்னை தவிர எல்லாற்றையும் வாக்கு செல்லுபடியா எங்கிட்ட எந்த வாக்கும் செல்லுபடியாக எனக்கு கர்வம் இல்லை இது இண்டிவிஜுவாலிட்டி இல்லை ஆத்மா சொல்கிறதுப்பா சைத்தன்யம் சொல்கிறது சைத்தன்யத்துக்கே பேசுறதுன்னு கேட்கப்படாது புரிஞ்சுக்கிறதுக்கா ஆக இது இந்த விஷயத்தை புரிஞ்சு விட்டோம்னா நமக்கு ஆத்ம ஜியானம் வந்தாச்சுன்னு அர்த்தம் இதன் மூலமாக உபனிஷத்து அழகாக புழிய வச்சு விடுறது இப்போது முதல்ல வந்து என்ன சொன்னார் வாக்கோ மனசோ புத்தவோ எதுவும் போகாதுன்னு சொன்னார் அது தெரிஞ்சதை காட்டிலும் வேறானது தெரியாததை காட்டிலும் வேறானதுன்னு சொன்னார் ஆனால் எங்களுக்கு பெரியவங்கள்லாம் அதை புரிய வச்சுவிட்டாங்கன்னு சொன்னார் எப்படி புரிய வச்சாங்கன்னா இப்படி புரிய வச்சாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அதை புரிய வச்சாங்க வா எது வாக்கு செல்லுபடி ஆகாதோ எதனால் வாக்கு செல்லுபடி ஆகுறின்றதோ எல்லா இடத்துலேயும் செல்லும்படியாக இருக்கிறதோ அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஒரே ஆனந்தம் புரிஞ்சு போயிடுத்துண்ணா புரிஞ்சு போயிடுது ஆஹா புரிஞ்சு கொடுத்து வாக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியாது நான் வாக்கை தெரிஞ்சுக்கிறேன் ஆகையினால் அகம் வாக் அதிதீத அதிதோகம் வாக் அதிதோகம் அகம் மனோவாக் அதீதகா அகம் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதவனாக நான் இருக்கிறேன் சந்தோஷமாக சொல்லலாம் நான் நம்ம சொல்கிற போது நம்ம புத்தியை நான்னு சொல்லலை நம்ம மனசை நான்னு சொல்லலை வேதாந்தம் படித்தா கர்வம் வந்துடும் சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க நல்ல உதாரணம் சொன்னார் பாரதி தீர்த்த சுவாமிகள் அதாவது அம்மா ஒரு நாளாவது குழந்தைக்கு விஷம் கொடுப்பாளா இந்த காலத்தில் என்னெல்லாமோ விபரீதம் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் பெரும்பாலான அம்மா ஒரு நாளாவது குழந்தைக்கு விஷம் கொடுப்பாளோ கொடுக்க மாட்டா அது மாதிரி வித்ய வந்து அகங்காரத்தை நீக்கிறது வித்தியை அகங்காரத்தை நீக்கிறது அகங்காரத்தை நீக்கிறதுக்காக போகிற வித்தியானது அகங்காரங்கிற விஷத்தை கொடுக்குமாப்பா அந்த வித்யா மாதா கொடுப்பாளா அப்படியே கேட்குறாரு வேத மாதா நமக்கு அப்படி தோன்றுறது ஆனால் அப்படி கிடையாது அதனால் ஜாக்கிரதையாக அதை புரிஞ்சுக்கணும் அகங்கிறது வந்து இந்த சரீரத்தையோ மனசையோ புத்தியோ நம்ம சொல்லலை மனோவாக் அத்தீதொஹா அகம் அப்படிங்கிற பா பதத்தை பிரயோகம் அந்த வாக்கியத்தை பிரயோகம் பண்ணுறபோது மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவன் நான் அப்படின்னு நான் என்னை பற்றியே சொல்லிக்கிற போது நான் என்னங்கிற போது நான் மாத்திரம் இல்லை நீங்களும் மனதுக்கு வாக்குக்கும் எட்டாதவர் தான் அவரும் மனதுக்கு வாக்குக்கு எட்டாதவர் தான் உங்களுக்கு நீங்கள் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவர்கிறது உங்களுக்கு புரியலைன்னாலும் எனக்கு நீங்கள் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவர் தான் என்ன அப்படி நான் எல்லாரையும் நான் அப்படி புரிஞ்சு நட்டேன் ஆடு மாடு கோழி குதிரை கொசு அமீபா எதாக இருந்தாலும் சரி சர்வம் கழு இதம் பிரம்ம அகமேவ பரம் பிரம்ம அகமேவ இதம் சர்வம் அப்படி சொல்கிற போது என்ன கஷ்டம் இருக்குது ஒன்றும் கிடையாது அதனால் மனோவாக அத்தீதம் பிரம்ம அகம் அஸ்மி ஒரு வார்த்தை போட்டார் இந்த பேத புத்தியை நீக்கணுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப இது யாருக்கு சொல்கிறாருன்னு பாருங்க ஏற்கனவே உபாசனை பண்ணினவனை பார்த்து பேசுகிற உபதேசம் உபாசனை பண்ணாதவனை பார்த்து பண்ணுற உபதேசம் இல்லை விழுந்து விழுந்து விழுந்து நமஸ்காரம் பூஜை ஜபம் ஹோமம் பண்ணினவனுக்கு பண்ணுற உபதேசம் சரி இது புரிஞ்சதுக்கப்புறம் என்னத்துக்கு பண்ணணும்னா டிவியை பார்க்குறது புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னத்துக்கு பண்ணுறதுண்ணா புரிஞ்ச பிறகு புரிய வச்ச நன்றிக்காக நமஸ்காரம் பண்ணுறோம் அப்பவும் நிறுத்த மாட்டோம் நம்ம பக்தியை பக்தியை வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் பண்ணுவோம் வேதாந்தம் படித்த பிறகு பல மடங்கு பண்ணுவோம் தெளிவாக பண்ணுவோம் குழப்பமில்லாமல் பண்ணுவோம் ஏன்னா இதை புரிய வச்சுவிட்டார் பகவான் என்னை நீ உபாசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிய வச்சதுனால இன்னும் கிராட்டிடியூட் கூடிவிடுறது அதுதான் வந்து அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும் ஆனால் பாருங்கள் வேதா வேதாந்தம் எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்கு பாருங்கள் முதல்ல உபாசனை பண்ணாதவனுக்கு இந்த டீச்சிங் கிடையாது இல்லையா இப்போ உபாசனை பண்ணி பண்ணி பண்ணி அந்த வாசனை இருக்குமா இருக்காதா ரொம்ப வருஷம் உபாசனை பண்ணி பகவானை வந்து பூஜை பண்ணி இப்போ பண்ணி பண்ணி அந்த வாசனை இருக்குமா இருக்காதா வாசனை இருக்கும் அப்புறம் அந்த வாசனை வந்து வாசனையினுடைய அனுகிர அந்த வாசனை இருக்கிறதுனால அந்த புண்ணியம் இருக்கிறதுனால தானே வேதாந்தம் படிக்கிறோம் அந்த புண்ணியத்தினால வேதாந்தம் படிக்கிறபோது என்ன தெரிகிறது ஓ பிரம்மன் எனக்கு வத்திரிகமாக நான் இத்தனை நாளாக அவரை சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா சர்வாந்தரியாமி சகல கல்யாண குணகணைக நிலையாக அப்படின்னு அவரை பூஜை பண்ணினேன் நான் அல்பஜன் அல்பசக்திமான் ஒன்றும் இல்லாத ஒரு அறகுறை அப்படின்னு சொல்லி என்ன நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு என்னை வந்து ரொம்ப தாழ்வாக நினச்சேன் கடவுளை ரொம்ப உயர்வான்னு நினச்சேன் ஆனால் கடவுள் சொன்னார் நீ என்ன உன்னை தாழ்வாக வச்சிருந்து என்ன உயர்வாக வைக்கிறது நல்லது தான் அது வந்து உண்மை கிடையாது உயர்வும் கிடையாது தாழ்வும் கிடையாது இருப்பது ஒன்றே நீயும் நானும் உண்ணப்பா என்ன அஹமாத்மா குடா கேஷ சர்வூதாஸ் க்த்தஞ் மாம் விதி சர்வேற்றது எதா பிரக்காயேகாத் லோக்கிமம் ரவி க்த்திரம் க்ஷேத்ரி தா கிருத்ஸ்னம் பிரகாஷயி பாரத ஒரே சூரியன்தான் பிரகாசப்படுத்தினான் லோகத்தை அப்படி சொன்னார் சூரியனுக்கு ரெண்டாவதாக இன்னொரு சூரியன் இருக்க ஒரு சூரியனு கிடையாது ஒரே சூரியன்தான் இருக்கு யா பிரகாசயத் ஏகா கிருத்ஸ்னம் லோகம் இமம் ரவி கிருத்ஸ்னம் லோகம் இமம் கிருத்ஸ்னம் லோகம் எதா ஏகா சூரிய ரவி பிரகாஷயி அதான் அதே மாதிரி ஒரே சைத்தன்யந்தான் எல்லா சரீரத்தையும் பிரகாசப்படுத்துறது ஆத்மச்சைத்தியம் ஆத்மச்சைத்தியமாசிரித்திய தேகேந்திரியமனோதியு வர்த்தன் சூரியாலோகம் யா ஜன ஆத்மபோதம் சொல்கிறது அதனால் எத்தனை தேகங்கள் எத்தனை இது நம்ம இதை புரிஞ்சிக்காதனால தான் துக்கம் ஜாஸ்தியாகிண்டே இருக்குது அதனால் நேதம் எதிதம் உபாசத்தை அதுதான் விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் சுப்பிரமணியன் நான் ஊர் போகிறதுக்குள்ளே முடிச்சுருங்க இருக்கார் கேனும் உபநிஷத்தை அதுக்காக வேண்டி முடிக்கணும் எப்படி எழுதுதான் நேரம் ஆகிடும் ஆகையினால அதுவும் டிவியில் வந்து வீடியோவில் வந்துடும் நல்லவே எடிட் பண்ணிக்கலாம் அதான் ஒரு சொல்லியும் நேதம் எதிதம் உபாசத்தை அப்போ இதிலேருந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இது என்ன பண்ணிட்டா நிறைய பேர் உபாசனை ஆரம்பிக்காமல் இதை எடுத்துன்னு சொல்லிவிடுவோம் கோட் போயிடுவான் பார்த்தீங்களா இதெல்லாம் பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்கு உபநிஷத்துனா பண்ணினவனுக்கு பண்ணுற உபதேசம்ப்பா பண்ணாதவனுக்கு பண்ணுற உபதேசம் இல்லை நீ எதை உபாசனை பண்ணுறையோ அந்த பிரம்மன் நீ இல்லை அந்த பிரம்மன் நீ நினச்சிக்காதே ஆத்மாதான் உண்மையில் ரியல் பிரம்மன் இது வந்து என்னதுன்னா சூப்பர் இம்போஸ்டு பிரம்மன் அதனால் வாஸ்தவமான பிரம்மன் இல்லை இந்த பேதமாக பார்க்குற பிரம்மன் பிரம்மன் வாஸ்தவ பிரம்மன் இல்லை அத்வைத தான் வாஸ்தவமான பிரம்மன் ஆனால் துவைத பிரம்மனை பூஜை பண்ணினவனுக்குத்தான் அத்வைத பிரம்மனை பத்திர ஞானம் சொல்லி கொடுப்போம் ஓதறிய துவைதமே அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகும் ஊகம் அனுபவம் வச்சனம் மூன்றுக்கும் ஒவ்வொரு இது நார் தாய்மணவர் அல்ல ஊகம் அனுபவம் வச்சனம் வச்சனம் யுக்தி ஸ்ருதிப்பிரமாணம் யுக்தி பிரமாணம் அனுபவ பிரமாணம் இந்த மூன்று பிரமாணங்களாலும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஓதுவதற்கு அறிய துவைதமே அத்வைத உண்டு பண்ணும் ஞானமாக துவைதத்தை பேசி முடிய துவைதம் தானே காலம் மத்திய ராத்திரி வரைக்கும் துவைதந்தான் பேசின்னு இருக்கும் பேச்சே துவைதந்தான் அத்வைதத்தில் என்ன பேசுறதுக்கு இருக்குது பேசுறதுக்கு இல்லை வாய மூடினால் தான் அத்வைதம் வாய திறந்தா துவைத்தம் எண்ணினா துவைத்தம் எல்லாம் துவைத்த மயம்தான் ஆனால் ஒன்று அத்வைத ஞானத்தோடு துவைதத்தை வேடிக்கை பார்க்க கற்றுணுட்டா அப்புறம் துவைதம் என்ன பண்ணும் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கட்டும் அப்போ எத் வாச்சானபியுதிதம் ஏனவாகபியுத்தியத்தை ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தை இதுவரைக்கும் நேதிக்கு பார்த்தாச்சு பார்த்ததே திரும்ப ஒரு தடவை விளக்கமாக சொல்லியாச்சு விளக்கத்துக்கு முடிவே கிடையாது இனி இதே மாதிரி மற்ற வாக்கியங்களையும் சொல்கிறேன் ஏன்னா மனசில் பதியணுங்கிறதுக்காக உபனிஷ திரும்ப திரும்ப அதே விஷயத்தை ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருக்குது னோம திரமேதம் இசனோம சதேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே வாக்கு வாக்கு எடுத்துட்டார் வாகிந்திரியத்தினால ஆத்மாவாகிய பிரம்மனை தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் வாகிந்திரியமானது ஆத்மாவாகிய பிரம்மனுடைய சந்நிதியில்தான் விவகாரம் பண்ணுகிறது நீ வந்து அது மாத்திரமில்லை அதுவே பிரம்மன் அதுவே நீ அதை மாற்றி போட்டோம் ததேவ பிரம்மத்வம் வித்தி அது பல்லவி மாதிரி வரப்போகிறது எல்லாத்திலேயும் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே தத் ஏவ பிரம்மத்வம் வித்தி அதுவே பிரம்மன் என்று நீ தெரிந்துகொள் அப்படி ஒன்று தது பிரம்ம தொம் ஏவ வித்தி அந்த பிரம்மன் நீயே என்று தெரிந்துகொள் அந்த பிரம்மம் நீயே என்று தெரிந்துகொள் இதுதான் உன் அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த அதுவே பிரம்மம் என்று நீ தெரிந்துகொள் அந்த பிரம்மமே நீ என்று அந்த பிரம்மம் நீயே ஏவ அங்கே போடணும் தொம் ஏவ அங்க போட்டுணும் அந்த பிரம்மம் நீயே என்று தெரிந்துகொள் இப்போ சொல்கிறார் முதல்ல வாக்கு இந்திரியத்தை எடுத்துட்டார் சரி வாக்கு இந்திரியத்தை வாக்குனால் தெரிஞ்சுக்க முடியான்னு சொல்கிறீங்க நான் கண்ணை முடி தியானம் பண்ணலாமான்னு தியானம் பண்ணவும் முடியாது தியானம் பண்ணுறதுக்கும் முடியாது தியானம் பண்ண முடியாதுன்னு வேணால் தியானம் பண்ணலாமே தவிர தியானம் பண்ணக்கூடிய தியாதாவை எப்படி தியானம் பண்ண முடியும் தியானிப்பவனையே எப்படி தியானிக்க முடியும் தியானிப்பவனுடைய ஸ்வரூப லட்சணங்களைத்தான் தியானிக்க முடியுமே தவிர இல்லையா தியானிப்பவனுடைய ஸ்வரூப லட்சணங்களைத்தான் தியானிக்க முடியுமே தவிர தியானிப்பவனை ஸ்வரூப லக்ஷணம் தெரியாமல் எப்படி தியானிக்க முடியும் கேள்வி ஆகல தியானத்துல என்ன பண்றோம் வேதாந்த தியானம் பெக்யூலியர் தியானம் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு தியானம் அப்படி பண்ணிவிட்டால் அது ஆழமாக போயிடும் மனசில் அதுக்கப்புறம் அதர்மாச்சரணம் ஒரு நாளும் கிடையாது அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த இடத்துல ஓஹோ தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ என்ன பண்ணுவேன் விவகாரம் இல்லை அப்படியே சும்மா மரத்தடியில் கொஞ்சம் நேரம் இப்படி உட்காந்துருப்பேன் அப்புறம் அப்படியே போவேன் அந்த பக்கம் போவேன் அப்புறம் அங்கே உட்காந்து இப்படி பார்த்துட்டுருப்பேன் ஏன்னா சமாதியும் அவசியம் இல்லை எனக்கு தியானமும் அவசியம் இல்லை பூஜையும் அவசியம் இல்லை ஜப்பமும் அவசியம் இல்லை எனக்கு பாராயணமும் அவசியம் இல்லை ஒன்றும் அவசியம் இல்லை உலகத்தில் பேச்சும் அவசியம் இல்லை ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுறதுண்ணா போய் உட்கார்ந்துட்டு அப்போ என்ன உடனே பாட்டு பாது இல்லாட்டி ஒரு பாட்டு அது உள்ளே சும்மா இருக்குமா மைண்டு மைண்டு சும்மா இருக்கணும் இல்லையா மனசு சும்மா இருக்குமான்னா அப்போ அது அதை விட்டால் என்னவா பண்ணிவிடும் அதுக்கு தான் பேசாமல் சமாதியிலேயே உட்காருண்ணா சமாதி தான் எனக்கு அவசியமே இல்லை நான் தான் மோட்சம் அடைஞ்சு எனக்கு என்னத்துக்குப்பா சமாதினு கேட்டால் என்ன சொல்கிறது அப்போ என்னென்னா ஏ சே இஷ்டம் ஏ சார சார போப்பா சுத்தின் டேர் என்னது பண்ணுறது பேச அதுக்கு தான் என்ன சொல்லிட்டாங்க அதனால தான் தேவி மகாத்மெல்லாம் ஜாகிரதையாக பேசுறது ஞானி நாம் அப்பி சேத்தாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதா கிருஷ்யமோகாய மகாமாயா பிரயச்சதி நீ இப்படிலாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா என்னவா ஆய் வைக்கும் ஜாக்கிரதையாக ஏதாவது பண்ணிட்டுறப்பா பண்ண வேண்டான்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல இன் தியாக கிருஷ்ணர் சொல்கிறார் எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை மூணு லோகத்துலேயும் ஒரு காரியம் பண்ண வேண்டியதில்லை நைவத்த கிருத்தேனார்த்தா நான் கிருத்தேனே கஷ்டன எனக்கு லோகத்தில் எந்த காரியமும் ஆக வேண்டியதில்லை நச்சாஸ்ய சர்வபூத்தேஷு கஷ்டிதர்த்தவியபாசிரய யார்கிட்டையும் எனக்கு எந்த காரியம் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் கிருஷ்ணர் ஆனாலும் என்னென்ன வர்த்தையவச்ச கர்மணி நான் ஏதோ காரியம் பண்ணின்றே இருக்கேன் பார்த்தியா எதி ந வர்த்தேயம் ஜாது கர்மன் அதந்திரித்தா மம வர்த்தமானு வர்த்தன் அது நானே குட் எக்ஸாம்பிள் நான் வேலை செஞ்சால் வேலை நடக்கும் நான் வேலை செய்யலைன்னா வேலை நடக்காது குறையா தான் இல்லையா தெரியுது நான் வேலை செஞ்சு காமிச்சா வேலை நடக்கிறதுங்கிறது தெரியுது நான் வேலை செய்யாமல் உள்ளே உட்கார்ந்துருந்தால் வேலை நடக்காதுங்கிறதும் தெரியுது இதுலருந்து புரிஞ்சுக்கலாம் இல்லையா எதிஹ்யம் நர் ஜாத்துக்கமணியத்திரித மம வர்தே மனுஷியப்பாச்சர்வச அதுமாத்தமில்லை இதுக்கெடுத்த பாவம் வந்து உத்சீதே இரிமே லோக்கா ந குறியம் கர்மச்சேதம் சங்கரஸ் கர்த்தாசியம் உபஹனியா இமா எல்லாரையும் ஆசிரமத்தை வச்சு ஒரு பாபம் பண்ண பா பாபம் வந்து சரி நமக்கு அதனால் எல்லாம் பண்ணும் தெரியறதில்ல அதனால் சும்மா இருக்கப்படாதுங்கிறதுக்காக சொன்னேன் சும்மா இருக்கிறதுங்கிறது வெளியில் இல்லை உள்ளே சும்மா இருக்க சுகம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா என்ன நடந்தாலும் சரி நம்ம பாட்டு க சத்கர்மாக இருக்க வேண்டியது அது வந்து துக்கம் வந்தால் என்ன சுகம் வந்தால் என்ன அதை பற்றி அலட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் சும்மா இருக்கிறது நோ ரியாக்ஷன் ஓன்லி ஆக்ஷன் நோ ரியாக்ஷன் ஓன்லி ஆக்ஷன் ரியாக்ஷன்கிறது சும்மா இல்லாமல் இருக்கிறது ஆக்ஷனுங்கிறது ரியாக்ஷன் ரியாக்ட் பண்ணாமல் ஆக்ட் பண்ணுறதுக்கு பேர் சும்மா இருந்து செயல் புரிவது சும்மா இருந்து கொண்டே செயல் புரிவது தூங்காமல் தூங்குவது அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் இன்னும் மூடில் போயிட்டே இருக்கலாம் என் மனசா நம் மனு தே எதனை மனதால் சிந்திக்க முடியாதோ இது அப்படியே கீதையில் அழகாக இருக்கும் ஒரு ஒரு பாதத்தில் முடிச்சுட்டார் கிருஷ்ணர் அவ்வக்தோயம் அச்சித்யோயம் நாலு பாதம் இருக்குது இந்த ஸ்லோகத்தில் அவ்வக்தோயம் அவிஞ்ச அச்சிந்தியோயம் அவிகாரியோயம் உச்சியே தஸ் மாதேவம் விதித்தோயினம் அந்த அவ்வக்தோயம் அச்சிந்தியோயம் அதுதான் இந்த வியாக்கியானம் இந்த அவ்வக்தோயம் அச்சிந்தியோயத்தை வச்சுண்டு ஜவ்வு மாதிரி இழுக்கணும்னா இதெல்லாம் போடலாம் என் மனசா நான் மனுத்தே ஜவுமாரி எழுக்கிறது நமக்கு கேட்குறவங்களுக்கு நிறைய தேவைப்படுறது அதனால் மனசால் எதை நினைக்க முடியாதோ மனது எதனால் நினைக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கிறதோ சிந்திக்கும் ஆற்றல் படைத்ததாக இருக்கிறதோ அப்படின்னு சொல்கிற போது அது புரியுது என்ன மனசு அறிய முடியாது மனதை நான் அறிகிறேன் என்னை மனம் அறியாது என்று சொல்லும் என்னை நான் புரிந்து கொள்ளாமலா பற்றி பேசுகிறேன் என்னை அனுபவிக்காமலா என்னை புரிந்து கொள்ளாமலா பற்றி பேசுகிறேன் நான் யார் மனதால் அறிய முடியாதவன் மனதை அறியும்படி செய்வன் எனவே மனம் என்னிடத்தில் இருக்கும் ஒரு பொருள் அது ஒரு திரவியம் அது ஒரு பொருள் அது ஒரு புறப்பொருள் அதுக்குன்னு சில சுவாவம் அது சங்கல்பம் விகல்பம் பண்ணும் அப்புறம் அந்தகரணம்ங்கிறதுனால விகல்பம் பண்ணும் நிச்சயிக்கும் அபிமானத்தை பலப்படுத்தும் எல்லா வேலையும் பண்ணக்கூடியது என்கிட்டயே சக்தி இரவல் வாங்கிட்டு என்னையே ஆட்டி படைக்கிறது நான் வந்து விவரம் புரிஞ்சு குருநாதர் கிருப்பை பகவானுடைய பரிபூர்ண கிருப்பை புரி வந்த உடனே மனசுக்கு மனசோட ராஜ்யம் நாசமாக போகுது அது வந்து இனிமேல் நீ என்ன ஆள முடியாது உன்னை நான் ஆளுவேன் என்ன இத்தனை நாளாக நீ என்ன ஆண்டாய் அதனால் வந்து நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எனக்கு நீ நல்லது பண்ணுறேன்னு சொல்லி என்னை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டேன்னு யாரை பார்த்து பேசுகிறோம் நம்ம மனசை பார்த்து பேசுகிறோம் வேறு யாரும் கிடையாது ஏ மனமே என்னை நீ கெடுத்து குட்டிச்சவராக்கி விட்டாய் என்னை நான் விடப்போவதில்லை குருநாதர் கிருப்பையால் கடவுள் கிருப்பையால் உன்னை ஒரு வழி செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்து சொல்லுவேன் சரி எங்கேயோ போய்ட்டு அப்புறம் என்ன உன்னை விட்டு நான் வேறு எங்கேயா போய்ட்டேன் அவன் என்ன பண்ணுவானோ தெரியாது நான் அவன் கிட்டே உள்ளதாக ஜ வஸ்து தானே அது சாஸ்திரப்படி மனசு ஜடம் எண்ணங்கள் ஜடம் அதுக்கு ஜீவனை கொடுக்கறது நம்ம தானே கிருஷ்ணர் சொன்னார் துன்ப துக்கத்தோட நம்மளை சேர்த்துக்கிறதுலேருந்து நம்மளை பிரிச்சுக்கிறதுக்கு பேர் தான் யோகம்னு தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சங்கீதம் ஆக மனசான மனுதே ஏன மனஹ மதம் ஆகு ஏன மனஹ மதம் ஆகுகு மன மனமானது சிந்தனை சகியும் சக்தியை உடையதாக எதனால் ஆகிறதோ அதுவே பிரம்மம் அடுத்த பல்லவிய தான் அதையே பிரம்மமாக நீ தெரிந்து கொள்வாயாக அந்த பிரம்மம் நீயே என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள்வாயாக நீ வழிபடுகின்ற மூர்த்தி வேறுபடுத்தி பார்க்கின்ற வடிவமாகிய கடவுள் அல்ல சொல் உனக்கு வேற இல்லை உனக்கு வேறன் இல்லை அடுத்த மந்திரம்ஷா நேகும்ஷி பசிய தடவை ப்ரம நேதம் எதிமுசே அடுத்த ரெண்டுமந்திரத்தையும் எந்திரசுத்திரம்தி நேதம் எதிமுசேன கதேவப் பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதமு பாசத்தே இதே விஷயந்தான் திரும்ப மனசில் பதிய வைக்கிறதுக்காக சொல்கிறார் ஏதாவது என் ஸ்வரூபத்தை என்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நான் நன்றாக நினைக்க வேண்டும் என்பதற்காக குருநாதர் கருணையோடு இவ்வாறு உபதேசம் பண்ணுகிறார் எதனை கண்ணால் பார்க்க முடியாதோ எது சக்ஷுஷா ந ஏன சக்ஷூகும்ஷி பசியதி சக்ஷூகும்ஷி ஏன பசியி கண்கள் எதனால் பார்க்கும் ஆற்றல் உடையதாக இருக்கிறதோ தது பிரம்ம தத்து ஏவ பிரம்ம இதி துவம் வித்தி அதுவே பிரம்மன் என்று நீ தெரிந்துகொள் அந்த வார்த்தை தேவையில்லை ஆனால் இப்படியே சொல்லலாம் அந்த திரம ம்ி திரம ஏதம் எதிதம் உபாசத்தை இவ்வாறு நீசிக்கப்படுகின்ற விரமம் அல்ல அதுதான் அடுத்தது என்னென்னா எது ஸ்ரோத்திரேண நுணோதி எதனை காதால் கேட்க முடியாதோ ஆன்மீக வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள்லாம் சொல்கிறது வழக்கத்தில் இருக்குது இப்போ அதாவது அது அப்படியே மனசுக்குள்ளே என்னமோ பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் என்னது அப்படியே ஒரு உள்ளக்குள்ளே வந்து ஜோதியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கண்ணால் பார்த்து எந்த கண்ணால் பார்த்தேனா அது ஞானக்கண்ணால் பார்த்தேம்பாங்க அந்த ஞானக்கண்ணுனால் அது எப்படி இருக்குன்னு கேட்டால் அது அது வந்தால் தான் தெரியும்பாங்க அப்புறம் வந்து திவ் திவ்ய சக்ஷு ஞான சக்ஷு திவ்ய யோக சக்ஷு யோகத்து யோகக்கண்ணு தெய்வீக கண்ணு ஞானக்கண்ணு இப்படி எல்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் ஜாகிரதை அதெல்லாம் வந்து வேறு விதமான லோகங்கள் வேறு விதமான அனுபவங்களாக இருக்கலாம் ஆனால் எல்லா அனுபவத்தையும் நெகேட் பண்ணுற அனுபவம் தான் இங்கே பேசப்படுறது ஆகையில் சர்வ அனுபவ விரோதி சர்வ அனுபவ சாட்சி சைத்தன்யம் ஆகையினால் அது வந்து ஏதோ ஒலி கேட்குறது நான் தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன் உள்ளுக்குள்ள அனாக துவனி கேட்கறது நான் அது பிரம்மன் இல்லை அது ஆத்மா கிடையாது ஆக காதால் எதை கேட்க முடியாதோ எதனால் காது இவற்றையெல்லாம் கேட்கும் சக்தியுடையதாக இருக்கிறதோ அதுவே அந்த பிரம்மே நீ என்று தெரிந்து கொள் நீ உபாசிக்கிற வஸ்து அல்ல பிரம்மன் அப்புறம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க போகிறோம் உபாசிக்கிற வசதாக நம்ம சொல்கிறோமே அஞ்சு பேதம்னு சொல்கிறோமே ஜீவ ஜீவேதா ஜட ஜட பேதா ஜீவ ஜட பேதாக ஈஸ்வர ஜீவேதா ஈஸ்வர ஜடபேதா புதுசாக ஈஸ்வர ஈஸ்வர பேதா எந்த பேதமும் கிடையாது ஜீவனுக்கும் ஜீவனுக்கு இருக்கிற பேதம் ஜடத்துக்கும் ஜடத்துக்கு இருக்கிற பேதம் ஜீவனுக்கும் ஜடத்துக்கு இருக்கிற பேதம் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற பேதம் ஈஸ்வரனுக்கும் ஜடத்துக்கும் இருக்கிற பேதம் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் விஷ்ணு சிவன்லாம் சொல்கிறாங்களே ஈஸ்வருக்கும் ஈஸ்வரனுக்கு இருக்கிற பேதம் எந்த பேதமும் சத்தியம் கிடையாது இந்த பேதாக வியாபகாரிக்காக சர்வே பேதாக வியாபகாரிக்காக எல்லா பேதங்களும் வியாவகாரிக்கமானவை ந பாரமார்த்திகாக பாரமார்த்திகமானதல்ல இட் இஸ் நாட் அப்சல்யூட் இட் இஸ் ஒன்லி ரிலேட்டிவ் அது புரிஞ்சுனுட்டால் போர் அப்புறம் என்ன ஆகும்னா அழகாக பேலன்ஸ் பண்ணுவோம் வியாபகாரிகத்தை தர்மமாகவும் பாரமார்த்திகத்தை பாரமார்த்திகமாகவும் அழகாக பேலன்ஸ் பண்ணிகிட்டுருக்கும் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் ஜீவன் முக்தியை நன்றாக அனுபவித்துக்கொண்டு பிராரப்த கர்மத்தினால வாழ்ந்து கொண்டு பிராரத்த கர்ம ஞானத்தோடு பிராரத கர்மத்தை அனுபவிச்சுண்டு நஷீரம் பிராரத்த கண்டார்பிதம் துர்வாசனா பிரதீகார தசகத்தில் கடைசியில் வருது துர்வாசனா பிரதீகார தசகமே எடுப்போம் அதுக்கப்புறம் எதா சொல்லுவோம் அதுவே எடுத்துடுவோம் அந்த ரேத்துக்கு அங்கே சித்வான் சுவாமி அந்த என்னது ஷரீரத்தோட பிராரத்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு ஞானத்தோடு இருப்போம் அவ்வளோதான் தர்மமாக விவகாரம் பண்ணின்னு இருப்போம் வேண்டான்னா காட்டுக்குள்ளே அப்படியே சிங்கம்பூரி கரட்டி சாப்பிடட்டும் அவ்வளோதான் அப்படியே எங்கேயோ அவட்டத்தில் உட்காந்து விட்டு தேடு பாம்பு வரட்டும் அப்படியே விழுலாம் அவ்வளோதான் அது எதனால் பிராணன் எதனால் பிராணன் பிராண பிராண பிராணனால் அதை தெரிந்து கொள்ள முடியாது கந்தவத்தை அதாவது கந்தத்தை மணத்தை முகருவது போல பிரம்மத்தை முகர முடியாது அப்படி போடுறார் சங்கராஜர் மனத்தை முகருவது போல் நாசிக்கா புட்ட அந்தர்வஸ் அந்தர அந்தரவஸ்தித்தேன அந்தக்கரணப் பிராணவருத்திப்யாம் சகித்தேன ந பிராணிதி ரொம்ப அழகான வேர்டு போட்டிருக்கார் அதாவது அந்தக்கரணத்தில் இருக்கிற பிராணனோட சம்பந்தப்பட்ட விற்பி அதாவது மூக்கால் மூக்கு மனசோடு சம்மந்த பட்லாம் மூக்கில் வாசனை வர்றது தெரியாது மூக்கு வாசனை அடிக்கிறது தெரியல நம்ம வேறு ஏதோ நினச்சின்னு இருந்தோம்மானால் மூக்கோட இந்திரிய வேலை சரியாக நடக்காது ஆகையினால சங்கராஜ் ரெண்டும் போடுறார் நாசிக்கா புட்ட பிராணேன பிராணினங்கிறது என்ன அர்த்தம் கிராணேன பார்த்திவேன நாசிக்கா புட்ட அந்தரவஸ்திதேன நாசிகா புட்டம்னா என்ன இந்த மூக்கு ஓட்டையில் போயின் இருக்கிற அந்த இது சக்தி அது மாத்திரம் இல்லை அந்தக்கரண பிராணவருத்திப்யாம் சகித்தேன அந்தகரண பிராணவருத்தியோடு கூடின அது சகிதாணி கதவத் நஷயக்கோனோதிஷா அவாசிய பிரணீயத்தை தடவை இப்ப மூக்கா முகர் அதாவது சுருக்கமாக சொல்ல போன நர்ஷயர்விஷய ஆத்மாயர்விசேஷனர்விசேஷன்யமேவரம் பிரம்ம ததவ இதுக்கப்புறம் நீ கேள்வி கேட்கமாட்ட கேனேஷிதம் பததி பிரேஷித மன கேனப்பாண பிரீத்தி பிரை பிரதம பிரீத்தியுக் இதில் Yuktha பாஷத்தில் ஒரு வாக்கியம் வந்தேன் அதாவது ஏம் வித்த அவிதித்தா அநத்து இது ஹேயோபாதேய பிரதிஷேதஸ்வாத்மன அனநாத்து பிரம்மவிஷயா ஜிஜாசா சிஷியசிவர்த்திதான் சார் சிஷியனுக்கு அத தெரிஞ்சிக்கணுங்கிற ஆர்வத்தை அழிக்கணும் ஏன்னா தெரிஞ்சுக்க வைக்கணும்னு நினைச்சோம் தெரிஞ்சிக்கணுங்கிற ஆர்வத்தை அழிக்கணும் சரியான உபதேசம் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை அழிக்க முடியாது ஆக சரியானபடி உபதேசம் பண்ணினால் ஒழிய தெரிஞ்சிக்கணுங்கிற ஆர்வத்தை அழிக்க முடியாது எனவே சரியாக தெரிஞ்சிக்க வைக்கிறத்துக்கு இப்படி கான்ட்ரடிக்ட் வேர்ட்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி கான்ட்ரடிக்ட் மாதிரி இருக்கே தவிர ரியலி கான்ட்ரடிக்ஷனே கிடையாது நமக்கு லௌக்கிக விவகாரத்திலேயே புத்தி போனத்துனால இது கான்ட்ரடிக்ஷனாக தோன்றுருது ஆக்சுவலாக பார்த்தா இது நோ கான்ட்ரடிக்ஷன் கான்ட்ரடிக்ஷனே இல்லாததை கான்ட்ரடிக்ஷனுங்கிற பாருங்கள் எது கான்ட்ரடிக்ட்டோ அது வந்து கான்ட்ரடிக்ஷன் இல்லைன்னு நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது அது போய்ட்டு போகிறது இது உண்மையில் கான்ட்ரடிக்ட் பண்ணவன் சீமிங்லி கான்ட்ரடிக்ஷன் தேர் இஸ் நோரிய ரியல் கான்ட்ரடிக்ஷன் ரியல் கான்ட்ரடிக்ஷன் கிடையாது அதுக்கு அதுக்கு தான் அதுக்கு பேர் தான் சம்பிரதாய கீன்னு பேர் பரமார்த்தான சுவாமி சொல்லுவார் குருக்கிட்ட தான் இந்த கீ இருக்கு கீ இருக்கு இது என்ன கண்ட கண்ட கீ எல்லாம் போட்டு திறந்ததுனால ஒரிஜினல் கீ போட்டால் கூட திறக்க மாட்டேங்கிறது பேர் கண்ட கண்ட கீழெல்லாம் போட்டு இனத்திலாமல் புஸ்தகம் படித்து அதை படித்து வச்சுருக்கோமா அதனால வந்து எதெல்லாமோ போட்டு எந்தெல்லாம் கீல்லாம் போட்டு த திறந்து அது கடைசியில் என்ன ஆச்சுன்னா அதுக்கு சொல்லணும் அது ஒரு சொல்லணும் அப்போ புரியும் சாவி தொலைஞ்சி போயிடுத்து எப்படியோ கதவை திறந்தாகணும் ஏழு மணி க்ளாஸ் எடுத்தாகணும் இந்த கதவை சாவி தொலைஞ்சு போயிடுத்து என்னடா பண்ணுறதுன்னா டூப்ளிகேட் சாவி கேட்டால் அது எங்கே இருக்குன்னு தெரியல அது எந்த பீரோளுக்குன்னு தெரியும் அப்புறம் உடனே என்ன பண்ணால் சரி படவாயில்ல அங்கே இருக்கிற குடைக்கம்பி அது இது இருக்கிறதெல்லாம் தூக்கின்னு வந்து என்னெல்லாமா பண்ணி அதெல்லாம் பாண்டி மணி எக்ஸ்பர்ட் அதில் அதெல்லாம் வந்து அதை இதையும் எல்லாம் பண்ணி பார்த்தான் என்ன அது திறக்க மாட்டேங்குது அதுக்குள்ளே என்ன பண்ணார்னா உடனே வந்து குணசேகரம் போய் அந்த எல்லாம் ஒரிஜினல் சாவி கிடச்சிடுச்சு கொண்டா கொண்டுறேன்னு கொடுத்துட்டார் சரின்னு சொல்லி ஒஜின ஒரிஜினல் சாவியை போட்டால் திறக்க மாட்டேங்குது இந்த கண்ட கண்டதெல்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்கோமா அதனால ஏன் அந்த குள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு சிஸ்டமே கெட்டு போயிடுது அதனால ஒரிஜினல் கீ போட்டான்னு திறக்கிறது அது மாதிரி இந்த அசம்பிரதாயமானதெல்லாம் நிறைய எண்ணத்தை இல்லாமல் அங்கேயும் தெரிஞ்சு வச்சுருக்கோமா அதனால நம்மளால் முமுக் தான் நல்லவங்க தான் ஜிஜ்னாசுக்கள் தான் ஆனால் வந்து கண்ட கண்ட கீல்லாம் போட்டதுனால என்ன ஆயிடுத்துனா ஒரிஜினல் கீயை அது சரியாக சரி பரவாயில்ல இந்த ஒரிஜினல் கீ சம்பிரதாயமான இது விஷயத்தை சொல்லுவோம் சொன்னால் அதுவும் புரிய மாட்டேங்குது ஏன்னா அது உள்ளுக்குள்ளே பலமாக இருக்கு ஆகையினால் இந்த சம்பிரதாயமாக சொல்லி கொடுத்துட்டா அப்படியே சுலபமாக அதனால தான் சாரி சொல்கிறேன் சுகார்த்த பிரதிபத்தியர்த்தம் பிரதி சிஷ்ய பிரதிவச்சன ரூபம் பாஷ்யத்தில் முதல்ல வந்துது அது வந்து பாருங்க அழகாக இந்த வாக்கியம் இருந்தது இந்த கடைசி அதாவது மந்திரம் கேனேஷிதம் பதத்தி மந்திரத்துக்கு முன்னால் இருக்கிற வாக்கியம் உங்கள் புஸ்தத்தில் எப்படியோ தெரியாது சிஷ்ய ஆச்சாரிய பிரஸ்ன பிரதிவச்சன ரூபேண கதனம் தூ சூக்ம வஸ்து விஷயத்துவாத்து சுகப்ர்தி பிரதிபத்தி காரணம் பவதி சுக பிரதிபத்தி காரணம் பவதி சிஷ்யாச்சாரிய பிரதிவசன ரூபேண கதனம் அந்த கதனம் எப்படி இருக்குன்னா சிஷ்யன் ஆச்சாரியருக்கு சிஷ்யன் கேள்வி கேட்குறான் ஆச்சாரியர் பதில் சொல்கிற ரூபமாக இருக்குது இது எதுக்குன்னா சூக்ஷமான வஸ்து விஷயமாக இருக்கிறதுனால அந்த சூக்மமான வஸ்துவை சுகமாக புரிஞ்சிக்கணும்னு சொன்னால் சிஷிய பிரஷ்ன ஆச்சாரிய பிரதிவச்சன ரூபமாக இருந்தால் தான் அது சௌகரியம் அதுக்காக பண்ணப்பட்டிருக்குன்ற சூக்ஷ்ம வஸ்து விஷயத்துவாத் சுகப்பிரதிபத் சுக பிரதிபத்தி காரணம் பவதி கிம் காரணம் பவதி சிஷிய ஆச்சாரிய ரூப் ஆச்சாரிய பிரஷ்ன பிரதிவச்சனூபேண கதனம் சுகப்பிரதிபத்தி காரணம் பவதி ஏன்னா சூக்ஷ்மஸ்து விஷயத்துவாத் ஹேது சூக்மஸ்து விஷயத்வாத் ஹேது எச் ஆ கம்ப்யூட்டர் நாலெட்ஜ் ஒத்து ஏன்னா நீங்களாக போய் பண்ண முடியுறதா வந்து என்னமோ இருக்கிற அந்த மவுசை அப்படி பண்ணி சுற்றின்னே இது லைட்டை ரைட்டை கிளிக் பண்ணுமா லெஃப்ட்டை க்ளிக் பண்ணுமா இல்லை நடுவர் இருக்கிறது உருட்டனமாக வேண்டாமா நானே பக்கத்துலேயே இருந்துட்டு அதை எத்தனையோ தெரிஞ்சுக்காமலாம் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஓ இது இவ்வளோ சுலபமானு அப்புறம் தெரியுறது அதுக்கு பேசாமல் என்ன பண்ணணும் இது எப்படின்னு ஒன்றுன்னா சொல் இது எதுக்கு இருக்குது இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் கேட்டு பாருங்களோ சுலபமாக புரிஞ்சிடும் ஆக இந்த மந்திரத்தோட நம்ம இதை பூர்த்தி பண்ணிக்கிறோம் இந்த பிரசனை இந்த கண்டம் முடியறது அடுத்த கண்டம் வந்து குரு கேட்குறார் இவனுக்கு சரியாக புரிஞ்சுதோ இல்லையோன்னு ஒரு சந்தேகம் என்ன வத்தனமந்திரமந்திர கேனேஷிம் பதத்து மன கனேஷிதான் பதாதி அப்புறம் வந்து ஸ்ோத்தி ஸ்ோத்தம் அப்புறம் நிறுச்சு அந்நேவ் விதித்த நுதித்த அப்புறம் எண்மன மனு அப்புறம் சூஷா நஷியோண நுணோதி ஏ ஏத் பிராணேன்னு ந பிராணிதி ஒன்பது மந்திரம் பூர்த்தி ஆகிடுச்சு இனி அடுத்த மந்திரத்தில் கேள்வி குரு கேட்குறார் சிஷியங்கிட்ட நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயம் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு அவன் என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம் அவர் வந்து உனக்கு புரிஞ்சுதா புரியலையா புரிஞ்சுது புரியலேங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் மேலே பாடம் சொல்லித்தரலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணணும்னு சொல்ல போகிறார் ரொம்ப அழகாக போகிறது இந்த உபனிஷத் ரொம்ப அத்தியத்புதமான இலக்கியம் இந்த வேதாந்த இலக்கியத்திலேயே ரொம்ப அழகானது நேர இப்படி இந்த என்ன சொல்கிறது நேராக சுட்டி காட்ட முடியாதும்பாங்க ஆனால் அது வந்து சுட்டி காட்டுறது தான் தெரியுது இந்த மந்த் இந்த இந்த மந்திரங்களுக்கு நம்மளை பிரம்மன்னு புரிய வைக்கிற சக்தி பலமாக இருக்குது ஆத்மாவை பிரம்மன்னு புரிய வைக்கிற சக்தி இந்த மந்திரங்களுக்கு மிகவும் பலமாக இருக்கிறது அது சம்பிரதமாக சம்பிரதாயமாக குருகிட்ட படித்து சம்பிரதாயமாக அதை சிந்தனை பண்ணுறபோது அது நன்றாகவே விளங்குகிறது சந்தேகமே கிடையாது அடுத்த க்ளாஸில் நம்ம இன்னும் மேலும் உள்ள இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் பண்ணலாம் பார்க்கலாம் ஓம் ஆப்பியாயந்து மமாங்கானி பாக் பிராணச்சு ஸ்ரோத்ரமசோ பலமிந்திரியாணி சருவாணி ஷதம் மாஹம்மரா மாத் அனராக்கணமராணம் மே அஸ் தமேயுமாயி சன் தே மயி சத்தும் ஷாந்திஷா ஹரி ஓ மூர்த்தி குருராத்மேதி மூர்பேதவி வோமவேகாஜிணா மூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர்வாழி பராபரமே ஓம் ஷாந்தா हरि ஓ